nana tadana re na are க்கியதே எல்லை மறுபா நதியளிக்கும் வாத ஊரியங்கோன் திருவாசகம் என்னும் தேர்வாசகம் என்னும் தேன் மாதம் சதே நட்சத்திரத்திலே தான் திருநாவுக்கரசர் ஆண்டவன் திருவிடியைச் சேர்ந்தார் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே திருஞானசம்பந்தர் ஆச்சாழ்புரம் என்ற ஊரிலே சிவசோதியில் கலந்தார் திருநாபக்கரசர் திருப்புகலூரில் சிவசோதியில் கலந்தார் ஆணி மாதம் மக நட்சத்திரத்திலே இன்று தில்லையிலே ஆடுகிற குத்தனுடைய திருவடியில் சேர்ந்தார் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திரு அஞ்சுக்களத்திலிருந்து ஆண்டவன் அனுப்பிய வெள்ளையானையின் மீது ஏறி கைலாயம் சென்றார் இந்த உடலோடு இந்த வரும் திருவெளியைச் சேர்ந்தவர்கள் மனிதனாக பிறந்தவன் உடலை இங்கே விட்டுவிட்டு உயிரை சிவன் திருவெடிக்கோ அல்லது எமன் கையிலேயோ ஒப்படைப்பான் ஆனால் நால்வர் பெருமக்கள் நால்வரும் இந்த உடலோடு காண்டவன் திருப்படியைச் சேர்ந்தவர்கள் அந்த பெருமைக்கு உரியவர்கள் அவர்கள் ஏனைய மத தலைவர்கள் அவர்களை பார்த்து நாம ஒப்பிட்டு பார்க்கும் போது இவர்களுக்கு அவர்கள் கிட்ட நெருங்கக்கூட முடியாத நிலை அந்த வரிசையிலே வள்ளர் பெருமான் நால்வர் வழியை பின்பற்றினாலே இந்த உடலோடு தைப்பூசத்திலே வடரூருக்கு அருகே இருக்கிற மேட்டுக்குப்பத்தில் சிவசோதியில் கலந்தார் இப்படி ஒரு வரலாறு நமது சைவ சமயத்திற்கு கிடைத்தது பெரும்பாக்கியம் பெரும் புண்ணியம் அதனை இன்றிருக்கும் சைபர்கள் எந்த அளவுக்கு போற்றிக் கொள்ளுகிறார்கள் என்று என்னை கேட்டால் நூற்றுக்கு பத்து மார்க்கு தான் நான் கொடுப்பேன் நீங்கள் என்னையில் வருத்தப்படக்கூடாது ஏனே மதத்தில் இருப்பவர்கள் நூத்துக்கு நூறு மார்க்கு வாங்குகிற அளவுக்கு அவர்கள் அன்று செலுத்துகிறார்கள் ஏனோ தெரியவில்லை இந்த சைவ மதத்திலே இருப்பவர்கள் இந்த நூறு மார்க்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வளரவில்லை அல்லது இவர்களுக்கு புண்ணியம் இல்லையா அல்லது ஆண்டவனுக்கு விருப்பம் இல்லையா ஆக எப்படியேனும் பார்த்தாலும் பத்து மார்க்குக்கு மேல நான் கொடுக்க தயாரா இல்லை நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது அந்த வகையில் ஆணி மகம் மாணிக்கவாசக பெருமான் தில்லைக்கூத்தன் திருவடியிலே சோதியில் கலந்த நாள் ஆதனையாளே நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மறந்தருடைய திருத்தொண்டைத் தொகையை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் போன மாதம் எனக்கு இந்த இரண்டாவது வாரத்திலே மகம் வரும் என்று எனக்கு தெரியாது அதனாலே இன்னைக்கு நாமெல்லாம் திருவாசகத்தில் மூழ்கி இருப்போமா ஒரு ஒன்றரை மணி நேரம் என்று நான் எண்ணியிருக்கிறேன் உடல் கொஞ்சம் சரியில்லாத நிலை சரியில்லாத நிலைக்கு காரணம் நான்தான் வேறொருவரும் இல்லை திருமூர திருமந்திரத்திலே சொன்னார் ஆசை அருமீர்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீங்கள் ஆசை படப்பட துன்பங்கள் இந்த ஆய்வரும் துன்பம் என்பது துன்பங்களாய் வரும் என்பது பொருள் ஆசை விடவிட ஆனந்தமானும் நேற்று இரு நண்பர்கள் என்னை நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள் நாலு மணி நேரம் வயதான காலத்திலே பாடுவது என்பது தவறு தகாத செய்கை உறவினர்களை விட எனக்கு நண்பர்கள் நாட்டிலே மிகுதி என்னுடைய உறவினர்கள் என்னை நன்றாக அறிய மாட்டார்கள் நான் வருத்தப்படவில்லை ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கேவா அங்கே பாடு உனக்கு என்ன சௌரியமானாலும் நான் செய்து தாரேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படி இரண்டு இடத்துக்கு அழைத்தார்கள் சென்றார்கள் மரியாதையும் செய்தார்கள் தப்பொன்றும் இல்லை இரண்டு இடத்துல நாலு மணி நேரம் பாடுனா உடம்பு இந்த வயதில் பாடுவதே கஷ்டம் நாலு இடம் பாடுனா காலையில் உரணம் மாலையில் ஒரு இன்னைக்கு காலையில் நான் மூணு மணிக்கு எழுந்திருக்கும்போது என்னுடைய உடல் இன்னைக்கு ஒத்தையுமா பாடுமா கந்த கோோட்டம் போமா தமிஷ சங்கத்துக்கு போமா வேண்டாமட்டபோது உடல் மறுத்து விட்டது ஆனால் உள்ளம் மறுக்கவில்லை பார்த்துக்கலாம் வேடா சிவனர் உள்ள காப்பாற்றும் பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதார் அதனால் வந்தேன் எப்போதும் போல கண்ட கூடத்தில் ஒரு மணி நேரம் பாடினேன் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதே தான் இங்கேயும் என்று நான் எண்ணுகிறேன் பலகாலம் சிவபுராணம் இங்கே நாம் சொல்லி இருக்கிறோம் ஆனதுனாலே இன்று போட்டி திரு அகவல் முதலிலே படித்து விட்டு பாடிவிட்டு அதன் பின்னே நேரத்துக்கு தகுந்தவாறு சில பாடல்களை மாணிக்க வாசகத்தினுடைய திருவடியை வணங்கி நிகழ்ச்சியை மேற்கொள்கிறேன் இப்பொழுது போட்டி திரு அகவல் பாடுவேன் நான் முகன் முகம்முடல வானவர் தொழுது எழ நீரடியாலே நூலகு அளந்து நாட்டி செய் முனிவரும் ஐம்புலன் மலர போட்டி செய் கதிர்முடி திருநெடுமாள் அன்று அடி அடிமுடி அறியும் ஆதரவுதறி கடுமுறன் ஏனாகி முன் கலந்து ஏழுளம் முழுவ இடந்து பின் எத்து முரல்வே முரல் சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் ஏனற்கு வார் கடல் உலகில் யானை முதலா எறும்பு ஈராய உனமில் யோனியின் உந்தினி பேட்டும் தொடர ஈனமில் கிருமி தெருவினில் பிழைத்தும் ஒரு மதித்தான் இருமயில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒரு மயில் பிழைத்தும்மதி தன்னுள் மதம் பழைக்கும் ஈரு திங்களில் பேரிருள் பிழைக்கும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைக்கும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைக்கும் ஏழு திங்களில் தாழ் புவி பிழைக்கும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைக்கும் ஒன்பதில் வரும் தரும் துன்பமும் பிழைக்கும் தக்க தசமதி தாயொடு தாழ் படும் துக்கசாகர பிழைக்கும் மாதா உயரத்தில் உதரத்துல பத்து மாதத்திலும் பிழைத்து ஒன் வருகிறான் இல்லையா தான் தாய்க்கு பெருமை முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் கூட தாய் கருமம் முடிக்காமல் இந்த ஊரை விட்டு வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் அல்லவா ஆமாம் அப்படிதான் இந்த நாடு தாயை அடிக்கிறவனும் இருக்கிறான் தாய் தகப்பனை கொண்டி இந்த வயதானவர்கள் இடத்துல அதுக்காக அவரு இடம் வச்சிருக்காங்க அங்கு ஊடி தழுறவனும் இருக்கான் இப்படி இருக்கிறவனும் இருக்கான் அப்படி இருக்கிறவனும் இருக்கான் ஆமா யாருக்கு எந்தெந்த புண்ணியமோ அப்படி ஆண்டுகள் தோறும் காலை பல பிழைக்கும் காலை மலமுடு கடும் பகல் பசி விசி வேலை மித்திரை யாத்திரை பிழைக்கும் அதனால் கருங்குடல் செவ்வா வெள்ளகை கார்மையில் ஒருங்கிய சாயை நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து உன் பணித்து எய்த்து இடைவெறிந்த எடுந்து குடைபறந்து இருக்கிடை போகாயள முலை மாதகம் குர்த்தநயன கொள்ளையில் பிழைக்கும் பின மத்த கடிறு என்னும் அவாவிடை பிழைக்கும் கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைக்கும் கல்வின்கடல் பிழைக்கு ஆனால் கல்வி மிகுதியாக போகும்போது இந்த கல்வியில ஒருத்தன் தோற்று போனா அவன் காத அறுப்பே சொன்னான் பார்த்தீங்களா ஒருத்தன் இல்லையா அவங்கத விட்டான் பாத்தீங்களா ஒருத்தன் இல்லையா இது கல்வியினால் வருகிற ஆணவம் காதருத்தவன் யாரு காத விட்டவன் யாரு தெரியும் காதறுத்தவன் வில்லி புத்தூர அருணகரிநாதன் செல்வம் நமக்கு தேவைதான் அது அளவோடு இருந்து விட்டான் செல்வம் தீய வழியில் நாம சம்பாதிச்சோம்னா தீய வழியில் தான் போது நேர் வழியில போய் சேர்றது இல்லை நான் பலரை பார்க்கிறேன் ஆமா இல்லையா ஆமா ரத்தம் பட்டினத்தடிகள் சொன்னாரு பிறக்கும் போது கொடுவந்ததில்லை மண்மேல் இறக்கும் போது கொடுவந்த கொடு டை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது நான் சம்பாரிச்சேன் என்னுடைய சொத்து என்னுடைய செல்வம் விட்டுட்டுதானே போறான் எடுத்து தான் போறான் இல்லையா என்ன பண்ண முடியும் அந்த செல்வத்தை நல்ல வழியில ஈட்டி நல்ல வழியில அதை செலவு இல்லையா சிவன் என்று கொடுக்கலா குலாமருக்கு என் செய்வேன் கட்சி ஏகும் செல்வத்தை தூக்கி எந்திட சொல்லல தீய வழியில அந்த சம்பாத்தியம் வேண்டாம் நமக்கு இல்லையா என்பதுதான் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தூ தூங்க முடியாத தூக்கம் வராது ராத்திர தூங்க ஒருத்தன் இருக்க மாட்டான் இல்லையா வந்த மாதிரி கனவு நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைக்கும் நல்குறவு என்பது வறுமை அது எனக்கு நல்ல அனுபவம் இரண்டு வேளை சாப்பிட்டுக்கிட்டு கூட படிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் என்னுடைய தலைவீதி அப்படி நான் என்ன பண்ணுவேன் இல்லையா இரண்டே வேலை சாப்பாடு காலையில இருந்து ஒன்றும் கிடையாது மத்தியானம் ஒரு மணிக்குத்தான் சோறு படிக்க படிக்கிற நேரத்துல கையில காசும் கிடையாது ஒன்னும் பண்ண அது எனக்கு அனுபவம் இருபது வயசு படிச்சுக்கிட்டு இருந்தேன் தருமபுரி மடத்தில் ரெண்டு வேலை தான் சாப்பாடு போடுவேன் உனக்கு பாக்கி பையன்களுக்கெல்லாம் மூணு வேலை சாப்பாடு எனக்கு மாத்திரம் ரெண்டு வேலை சாப்பாடு அது நான் செய்த பார்ப்போம் அவங்க பேரில் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா சின்ன பிள்ளைதான் ஒருத்தன் எனக்கு சிநேதம் அவன் டிரைவராக போனா நான் மடத்து வேலைக்கு போனேன் ஒரு நாள் என்னை பார்த்தான் அவன் பேர் வெங்கட்ராஜன் நாயுடு அவன் டிரைவர் ஏண்டா கோபாலு எனக்கு சின்ன பிள்ளையில கோபாலுன்னு ஒரு பேர் உண்டு சில்ல பேர் என்னடா கோபாலு வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்க போனிய எப்படி இருக்கிறேன்னு கேட்டான் கேட்டான் மடத்தில் ரெண்டு வேலை தான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க ஒரு வேளை பட்னியா கிடக்கேன் சொன்னேன் ஏண்டா பட்னியா கிடக்குற என்னட்ட கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் கேட்கல அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந நாற்பத்தி நாலு நாடும் நாடு சுதந்திரம் பெறாத கால மடியை திறந்து பார்த்தான் ரவுண்ட் ரவுண்டாக பதினாறு அணா இருந்தது ஒரு ரூபா அதுக்கு பேர் ரவுண்ட் ரவுண்டா பதினாறு அணா அப்பெல்லாம் காரணாவுக்கு நம்ம கையகாலம் ஒரு இட்லி இருக்கும் காரணாவுக்கு இந்த உள்ளங்கை இட்டு பாருங்க அந்த அளவு இருக்கும் இட்லி காரணா ஆமாம் ரெண்டு இட்லி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு படிக்கா காசு ஆகிப்போனா சொல்லு வந்து கேளு நான் தர்றேன்னா அந்த காசு தீர்வதற்கு முந்தையே எனக்கு காசு வர ஆரம்பிச்சுருக்கும் ஏன் அவன் நல்ல மனசோடு கொடுத்துருக்கிறான் அதுக்கப்புறம் நான் அவனை காசு கேட்கல அவன் கொடுத்த ஒரு ரூபாயும் நான் இன்னும் திருப்பி கொடுக்கல அவன் செத்து சிவலோகம் போயிட்டான் நான் இருக்கேன் என் மடியில் இப்பவும் ஐநூறு ரூபா வச்சிருக்கேன் எதுக்கு வந்த ஐநூறுபாய் எடுத்து அவன் கையில கொடுத்துருந்தே வரமாட்டான் இல்லையா இந்த மாதிரி அது அவர் அவர் வெளிவழி புல்வரம்பாய பல துறையை பிழைத்தும் தெய்வம் என்பது போர் சித்தமுண்டாகி முனிவு இல்லாததோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி பேசி நாழும்பு ஏ நாத்திகம் பேசுவதற்கு என்ன காரணம் நம்மள்கிட்ட பல குற்றங்கள் ஆனா தான் நாத்திகம் பேசுறான் இல்லையா ஆ அந்த குற்றம் களையப்பட்டு விட்டால் இந்த பேச்சுக்கே இடம் இருக்க நான் விரிவாக சொல்ல நான் எண்ணவில்லை நமது சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய குற்றங்கள் சமயத்தின் பேர் நாள் நான் தேவார திருவாசகங்கள் இன்னும் ஏனே பாடல்கள்னா கேசத்துல நான் பாடியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல ஒரு நண்பர் சித்தர் பாடல்களை கொண்டு வந்து என்கிட்ட கையில கொடுத்து ஐயா இந்த சித்தர் பாடல்லையும் சொல்லதை பாடி வைங்க அப்படின்னு சொன்னார் பிரிச்சு பார்த்த கடவுளை கடவுளே கள்ளவேடம் போடாதே காவி துணியை கட்டாதே கமண்டலம் உனக்கு ஏறடா கையில் ஒரு கொம்பு உனக்கு எதற்கடா பாபிகால் ஊ்பணத்தை கொள்ளை அடிக்கிறீங்களா இப்படியே கேட்கறான் ஆமா ஊர்பணத்தை கொள்ளை அடிக்கிறீங்களான் கேட்கறான் கடுவெளி சித்த அதுதானே நாத்தியம் இன்னைக்கு கோயில் பூரா என் பேர்ல தவறா எண்ண மாட்டீங்களே தவறா எண்ணாதீர்கள் என் கருத்தை சொல்றேன் தமிழத்தங்க எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க சொல்றேன் உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சதுன்னா நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீர்கள் ஆமா சிதம்பரத்தில் போய் பாருங்கள் தீட்சிதர் காலையில் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கோயிலுக்கு வருவார் பூசைக்கு ஆமா யாரையும் தொடமாட்டார் நட பூச பண்ணிப உட்கார கேட்டா பத்தடிக்கு அந்த தூக்கி போடுவார் தொடமாட்டார் சாப்பிட மாட்டார் தண்ணி குடிக்க மாட்டார் ஒன் டூக்கு போக மாட்டார் வீட்டுக்கும் போக மாட்டார் திரும்பி ஒரு மணிக்கு மத்தியான பூசை முடிய விட்டுத்தான் வீட்டுக்கு போய் ஒன்றுக்கு போறது காபி சாப்பிடறது அது லட்சியன் சாப்பிடறது எல்லாமே இந்த ஆதாரம் மற்ற கோயில்கள் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நினைத்தால் நூற்றுக்கு நூறு மார்க் தப்பு அது மாத்திரமில்லை இன்னை எவ்வளவோ எவ்வளவோ அநியாயங்கள் பத்து ரூபாய் கொடுத்தா அந்த குருக்கள் உங்க நெத்தியில விபூதிடும் சரியா கோயில் நிவேத்தியம் பண்ற நிவேத்தியங்கள் மனுஷன் சாப்பிடறா போல இருக்கா இல்லையே எவ்வளவோ ஆமா அந்த இடத்துலதான் நாத்திகம் பிறக்கிறது நான் அஞ்சு வருஷம் தேவார பாடசாலையில் படித்து விட்டு ஃபஸ்ட் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் இசைக்கல்லூரியில் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டேன் ஒரு குருக்கள் கேட்குறான் என்ன உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் ரெண்டு பாட்டு பாட்டு அப்படின்னு கேட்குறான் நான் என்னத்தை சொல்லுவேன் இன்னும் எத்தனையோ அட்டுவியர்கள் அதத்தான் மகாத்மா காந்தி எழுதினார் நமது திருக்கோயில்கள் எல்லாம் செவ்வையாக நடைபெறவில்லைன்னு இந்த சுயசரித்திரத்தில் எழுதுகிறார் எப்பவும் எழுதி வச்சு விட்டார் அல்லவா ஆமா மன்னிக்கணும் அந்த இடத்துல தான் நாத்தி ஒன்பது வருவதற்கு இடமாகிறது இது இவர் தான் சொல்றாருன்னு நீங்க நினைக்காதீங்க அப்புறம் அதுதான் சொல்றாரு திருமானிக்கா தேவரத்துல நாத்திகம் பேசு ஒரு பா ஒரு பாட்டுல வருது நாத்திகம் பேசாத என்ன வருது பாட்டு கொஞ்சம் மரம் மறதியா இருக்க பேசி நா அவற்றம் சொல்ல குற்றம் இருக்கு ஆமா அவர்கள் விபூதி பூசாமல் குற்றம் சொல்லுகிறார்கள் நான் விபூதி பூசிக்கிட்டு சொல்றேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா ஆமா பூசையில் மாத்திரம் இல்ல கோளார்கள்த்து கலைந்தாலுடைய அதற்கு வழியே கிடையாது இல்லையா கடவுள் அந்த நன்மையை செய்வானாக என்று விட்டு விடுவோம் நாத்திதம்பேசி நாத்ததம்பு ஏறினர் சுற்றமெல்லும் தொல் பசுக்குழாங்கள் பற்றி அழைத்து பதறினரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் கத்தம் மதங்களே அமைவதாக அறத்தி மறைந்தனர் மிண்டிய மாயாவாதமெல்லும் சண்டமாருதம் உலோகாயதன் என்னும் ஒன் திரல் பாம்பில் கலாபேதத்தை கடுவிடம் செய்தி அதில் பெருமாயை எனப்பல சூழவும் தப்பா பிடித்தது தலியா தடறது கண்ட மெழுகது போல தொழுது உள்ளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிலும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி நல்லிடைய அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்த போல கசிவது பெருகி கடல் என அகம் குழைந்து அனுகுலமாய் நெய் விதித்து சகம் தேயென்று தம்மை திரிப்ப நானது ஒழிந்து நாடவர் படித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி சதுரியிடந்து அறிமால் கொன்று சாரும் கதியது பரமா அதிசயமான ஒன்று நினைவுக்கு வருகிறது திருவாசகம் திருவாய் மலர்ந்தருடைய மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் இருந்தாரா இல்லையே சிதம்பரத்தை விட்டு பத்து இருபது கல்லுக்கு அந்த ஆண்ட ஓடி போய்விட்டார் அல்லவா அவர் அவர் இருந்ததை இடம் தானே என்று விளங்குகிறது நடராஜப்பேம்மா தானே அவரை கூட்டிக் கொண்டு வந்தார் அது உங்களுக்கு தெரியும் தானே அந்த வகையிலே கூட வடலூர் வள்ளப்பெருமான் வடலூருக்கு ஓடினதும் அப்படித்தானே வருவார் அழைத்து வாடி என்று அவர் பாடுவதற்கு காரணம் அல்லவா ஆமா நடராஜ பெருமான் திரும்பி மாணிக்கவாசகரை சில்லைக்கு அழைத்து கொண்டான் நல்ல வேலையா போச்சு வடர் ஒரு வல்லர் பெருமானை அழைக்கல அழைத்ததாக எனக்கு தெரியல வரலாறு இல்லவா கத்தா மனமென கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அறுபறத்து ஒருவன் அவனில் வந்து குரு பரனாகி அருளிய பெருமையை சுறுமை என்று இகழாதே திருவடியை பிரிவினை அறியா நிடலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை எண்பு நைந்து உருகி நெற்கு நெற்கு ஏங்கி அன்பு என்னும் ஆறு கரையது குர நண்புலம் ஒன்றி நாத என்று அறத்தி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப தரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்ளி அரும்ப சாயா அன்பினை நால்பொறும் தழைப்பவர்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 ி முனியாது அத்திஜை என்பு நைந்து உருகி நக்கு நக்கு ஏங்கி பயக்கரிச்சல் வரும்போது எதையும் சொல்லுவோம் இல்லையா ஓதுவார்கள் என்று ஒரு கூட்டம் அது மாத்திரம் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா நானும் ஓதுவார்தான் அங்கே மாத்திரம் ஓட்டை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க பல ஓட்டைகள் ஆமா ஓதுவாருக்கு லட்சணம் சொன்னார் திருஞான மாதோர் கூரனை வலஞ்சு மருவிய மருந்தினை வயற்காடிநாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து ஆதரித்துனா நன்று படித்து என்பது பொருள் அல்லவா இசை கற்று இசையில தப்பு இருக்கப்படும் இல்லையா ஆமா வார்த்தையில தப்பு வந்த நாம வருத்தப்படுவது போல் இசையில தப்பு வந்தாலும் வருத்தப்பட வேண்டியது ஒன்றே கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வாங்கன்னு கூப்பிட்டா அவர் எனக்கு சிரித்து முகம் காட்டுவார் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வாடாங்க தொலைஞ்சு தொலைஞ்சு இத்தனை வருஷமா எனக்கு அவருக்கு இந்த தொடர்பு ஒரு எழுத்துல ஓடி போயிடும் அதே மாதிரி இசையிலையும் அல்லவா அதத்தான் யாரா சுவாமிகள் ஓர் இடத்துல சொன்னாரு ஜார சோர பஜன ஜே சித்தே சோரமாக நான் பஜனை செய்தேனா ராமா அப்படின்னு கேட்கிறார் அவர் அப்ப ராகம் பாடுறதுல தப்பு வரக்கூடாதுதானே ராகம்லாம் தெய்வ வடிவம் அல்லவா பண்கள் வடிவம் இல்லவ பாடல்கள் தெய்வ வடிவம் இல்லவ ஆமா ராகம் தப்பா பான தப்பான வழிதான வரும் கிரீன் லைட் வந்ததுக்கு அப்புறமா போயிருக்கோம் ரெட் லைட் இருக்கும்போது அடிச்சான்னு சொன்ன அவன் பேர்ல ராங் வராதே இவன் பேர்ல தானே வரும் அதே மாதிரிதான் ஓதுவார்கள் கூட்டத்தை சொல்லும் போது கூட அங்கேயும் பல ஓட்டைகள் உண்டு சரியா படிக்காத ஓதுவார்கள் எவ்வளவோ தவறு நிகழ்கிறது அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் என்ன செய்ய முடியும் நான் தடுக்க முடியுமா நான் அதிகாரியா முடியாது ஆதரித்து வல்லார் சொல்லாம் இருந்த அவன் வல்லாரான் அதே சமயத்தில் கௌரம் மடாதிபதி ஆதி மடாதிபதி ஐயோ குருக்கள் என்று பல பேர் இன்னைக்கு தெருவில் திரிகிறார்கள் என்ன ஆமா இப்படி கல்வியில் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தகுதி உள்ளவர்கள் போல நடித்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதுல ஓதுவார்கள் மாத்திரம் விடுபடவில்லை ஆமா நிச்சயமாக இல்லையா ஆமா நாம் கடவுளை வேண்டுவதை தவிர வேறு வழி இல்லை ஆம் நான் இன்னைக்கு ஒரு ஒரு வார கூப்பிட்டு என்டா நீ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம என்னை திருப்பி கேட்டுக்கொடுவான் நான் மூஞ்சியை எந்த பக்கம் வச்சுக்குவேன் நான் கேட்கலாமா இவனுக்கு வாய் கொடுத்தது தப்புன்னு நான் மூடிட்டு ஓழிப்பு அல்லவா ஆமாம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமை இல்லையா குருபரணி அருளிய பெருமையை திருமையன்றிவதினையை திருவினை அறியா நிழலது போல முன்பின் முனியாது அத்திசைந்து ஏங்கி அண்ணனும் ஆறு கரையது புரள நன்குலங்கொன்றி நாத என்று அரட்டி உரை தடுமாறி உரோமம் சிலிப்ப தரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களு கூற நுண்துளி அரும்ப தாயா அன்பினை நாள் வெறும் தழைத்தவர் தாயே ஆகி பலத்தனி போட்டி இதுக்கு போற்றி திரியாகவனும் பெரும் போட்டினா வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் என்று பொருள் அல்லவா எத்தனை போற்றி சொல்லுகிறார்னு எண்ணிக்கிட்டே வாங்க எத்தனை போற்றியில் அவன் அடங்குவான் அவன் பேராயிரம் பறவை வானூர் எத்தும் அல்லவா ஆமா எத்தனை போற்றி சொல்லுகிறார் என்று பார்ப்போம் வாய் பத்தல மனம் மனம் பத்தல அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா தாயே ஆகி வளர்த்தல் போற்றி முதல்வா போட்டி சேவார் வெல்வொடி சிவனே போற்றி மின்னார் உருவ மிகிதா போற்றி கல்லார் உருத்த கனியே போற்றி காவாய் கனகொன்றே போற்றி ஆவாய் எந்த அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி போற்றி விரைவ போற்றி பேட்ட பளிங்கின் போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி தரண விகிதா போட்டி வேதி போட்டி விமலா போட்டி darad dilenana anana போத்தி போத்தி போத்தி போத்தி போத்தி உணமே போச்சு நெறியே போச்சு நினைவே போச்சு அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணிவா போற்றி புத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி ஒரே உணர்வு இறந்த ஒருவ போற்றி விதிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையின் எடிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திரு அருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாச்சி கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி துன்பம் துடைப்பாய் போட்டி அழிவு இல்லா அந்த போட்டி கடந்தாய் போட்டி முழுவதும் இறந்த முதல்வா போட்டி மாநில நோக்கி மனவா மணாலா போற்றி ஊனகத்து அமரத்தாயே போற்றி பாரிடைய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் இழந்தாய் போட்டி கணவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றி இடை மருது உரை உயர்ந்தாய் மோற்றி தடையிடைகளை தரித்தாய் போற்றி ஆரூர் ஏகம்பி பாகம் பெண் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றொரு பத்து இங்கு இல்லே இங்கு அரியன் போற்றி காலத்தியம் கோட்டா போ கோவே போட்டி இங்கோய் மதையும் என்றால் போட்டி பாங்கார் பலனத்து அழகா போட்டி கடம்பூர் மேவிய விடங்கா போட்டி அடைந்தவர் கருணும் அப்பா போட்டி இத்தி கண்ணில் கீழும் அத்திக்கு அருளிய அரசே போட்டி தென்னாடுடைய சிவனே போற்றிவா போட்டி ஆ தென்னாடுடைய சிவனே போட்டி நாட்டவர்க்கும்மா போற்றி ஏதோ மதுரையானி பாகம் பெண்ணுருவாய் போட்டி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய நாட்டவரு பாகம் தாக் கோதிரி இந்த மாதிரிதான் நம்ம திருக்கோயில்களில் நடக்கும் நான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் பூரா பாடி பார்த்தேன் நான் பாடாத கோயில்கள் இல்லை நான் பாடாத பட்டி தொட்டி கிடையாது இப்பதான் வீட்டோடு அடைந்திருக்கிறேன் இந்த அமைதி எங்கேயும் கிடையாது இது அண்ணாமலை செட்டியார் செய்த புண்ணியம் அல்லவா ஆமாம் இந்த அமைதி எங்கேயாவது இருக்கான்னு நீ தேடி பாருங்கோ இந்த இப்போ கூட பாடிப்படி தான் வரேன் இந்த கோயில் மீன் பக்கம் ஒரு பக்கம் சத்தம் போடுறான் குருக்கள் ஒரு பக்கம் சத்தம் போடுறான் தரிசனத்துக்கு வர்றவருக்கு சத்தம் போடுறான் நான் பாடுறதை யாருமே காதலை வாங்கறதில்லை கடவுள் ஒருத்தந்தான் காதில் வாங்குறான் ஆமாம் இந்த அமைதி இருக்க வேண்டும் அல்லவா அந்த கோயில்ல அதற்கு முயற்சி செய்கிறார்களா அதற்கு வழி செய்யப்படுகிறதா இல்லை நான் ஒரு பெரிய மனிதரை கேட்டேன் கோடீஸ்வர பிரபு அவர் ஐயா தியான மண்டபம் என்று ஒன்று கட்டுங்கள் அது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து இருக்கணும் அது யார படுத்து உறங்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் அருள்பா ஒலிக்கணும் அதுல பக்கவாத்தியமே இருக்கப்படாது வெறும் அருப்பாவே இருக்கணும் பாடையடி பாடையென வந்த திருக்கூட்டம் அரபில் யான் ஒருவன் என்றோ பகையறியேன் இந்த ஏழை படும்பாடு உனக்கு திரு இது தகுமோ இது முறையோ இது தருமம்தானோ தானோ மணி பொது நடம் செய்ல்லால் யான் உனக்கு மகநலனோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அல்லையோ கோடை உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் அருள் ஒழியை கொடுத்தருள் இப்பொழுதே அப்படின்னு கேட்பிருக்காரில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த நாட்டுல எத்தனையோ பேர் மனோவியாத கஷ்டப்படுறோம் அவன் உட்கார்ந்து இதை கேட்கணும் பக்காவ நான் எனமா பாடி நான் என்னாமா பாடித்தர்றேன் ஒரு இடம் இப்படி கட்டுங்கோ அப்படின்னு கெஞ்சின கூத்தாடுன இல்லை இல்லையா ஆமா ஏ அண்ணாமலை திட்டியாருக்கு போய் சேரணும்னு இருக்கு இந்த புண்ணியம் ஆமா எவ்வளவு அமைதி பார்த்தீங்களா புண்ணியம் செய்வார்க்குத்தான் அந்த பகுதி கிடைக்கும் ஆமா குத்தாலத்தையும் கூத்தா போட்டி கோகடி மேவிய கோவே போட்டி அத்திக்கு அருளிய அரசே போற்றி என்னாருடைய சிவனே போற்றி என்ன நிறைவா போற்றி ஏன குருளை கருடி நே போற்றி மான கையிலே மலையாய் போற்றி அருள் வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் போற்றி கலந்தேன் அடியேன் தமிழேன் போற்றி களங்கொள்ள கருந்த அருளாய் போற்றி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுத நயந்தாய் போற்றி அத்தா போட்டி ஐயா போற்றி நிமலா போற்றி முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரை போற்றி போச்சு சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியா தர்மர்த்தண்டயசுக்கு மேலே எனக்கு வந்தது அறுபத்தொன்னுக்கு மேல அறுபத்தோரு வயசு ஐம்பது வயசோட பாட்டு முடிஞ்சு போயிடும் அறுபத்தொன்னு ஒரு வயசுல இருந்தான் எனக்கு டேப்ரு கார்டு தொடக்கம் ஏத்துக்கிட்டோம் அந்த வாணி ரெக்கார்டிங் கம்பெனிக்காரன் ஒரு மடாதிபதி ஏற்றுக்கல ஒரு பெரிய பணக்காரன் ஏத்துக்கல அல்லவா ஆமா பயம் இல்லாமத்தான் நான் சொல்றேன் கவலையே படலையே யாரோ செய்ய வேண்டிய வேலை அது நீ செய்ய வேண்டிய வேலை அல்லவா ஒரு கம்பெனிக்கார பணத்துக்கு செய்யறானோ லாபத்துக்கு செய்யறான் செய்து இன்னைக்கு சிடி முத கொண்டு கிடைக்குது இருக்கிறவன் கேட்கிறான் தேதாரத்தை யார் காரணம் மடாதிபதி இல்ல பெரிய பணக்காரங்கள நம்ம சமதத்துல பணக்காரங்களே இல்லையா அத்தனை பேரும் குசேனாக இருக்கிறான் இல்லையா கிடையாது யாரை கொண்டு வெளிப்படுத்தணும் ஆட்டம் கண்டுகிட்டு மகேஸ்வரனை இயக்க முடியாது அல்லவா ஆமா அத மறந்து விட்டாங்க என்னைக்கு நினைக்கிப்ப வருதோ அவனுக்கு அன்னைக்கு தான் வாழ்வு இல்லையா என்று நாம எண்ணுவோம் அகந்தேன் நாயேன் அடியேன் போற்றி சமீச சங்கத்திலே நால்வர் விழா என்று ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள் அது சுருக்கமாயிருந்தாலும் அது பெருக்கமாக இருந்தது எனக்கு மனதுக்கு ஓந்ததாகவே இருந்தது அதை யாரோ இப்ப தனித்தனியா பிரித்து விட்டாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாள் திருஞான்சம்மந்தருக்கு ஒருநாள் திருநாவுக்கரசருக்கு ஒருநாள் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க சரி எப்படியாவது அதை நடத்துறாங்க நான் தான் கேட்டேன் ஏசி முத்தையா அவர்கள் அமர்ந்திருக்கும் போது கூட நான் கேட்டேன் தமிழ்சை சங்கம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தமிழ்சையை வளர்த்தவர்கள் நால்வர் பெருமக்கள் தானே அவர்களுக்கு என்ன செய்தீர்கள்னு கேட்டேன் ஏசி முத்தையா பெரிய மனத்தோடும் சுவாமிநாதன் கேட்பது சரி என்று எண்ணினார்கள் நால்வர் விழா நடைபெறுகிறது ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒன்றாவது நடத்துறாங்க அதுவரையும் சந்தோஷம் வருகிற பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு சுந்தரர் விழா இங்கே நடைபெறுகிறது சனிக்கிழமை மாலையில் தமிழிசை கல்லூரி மாணவர்கள் மாணிக் மாணவிக்கியார்கள் இறைவணக்கமும் இசையும் நடைபெறுகிறது பூரா கோமகோலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் வித்வான் முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் அவர்கள் சுந்தரரை பற்றி சொற்பொழிவு நடக்கிறது சுந்தரர் திருப்பாடர்களை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள் பாடுகிறார்கள் மதிப்பிற்குரிய டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் நன்றி வழங்குகிறார்கள் நீங்கள் அதற்கும் வர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ளுகிறேன் செல்வா போற்றி பொறுப்ப மர்பூவனத்தி அரணே போற்றி அருவமும் உருவமுனாய் போற்றி மருவிய கருணி மலையே போற்றி சுரியமும் உயிர சுடரே போற்றி தெரிவரிடாகிய தெளிவே போற்றி முத்த சுடரே போற்றி ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி ஆறாமுதையளே போற்றி இரமுடத்தம்மான் போற்றி தாடி அறிவார போற்றி நீரொடியாகிய நிறுத்தா போற்றி போத்தி போத்தி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகளன் மீவிசை நடந்தாய் போற்றி கரும்புருவி சேர்ந்து அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி Oh, oh, oh, oh. போச்சி அடியோடு நடையீர் ஆனாய் போற்றி நரகொடு சுவர்க்கும் நாமிலம் முகாமை பரகதி பாண்டியர்க்கு அருடினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒழுவ போற்றி செடுமதல் சிவபுரத்து அரசே போற்றி கடுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மைய துணிப்பனாய் போற்றி குழைப்பு வாப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொன்னாலே கொண்டருள் போற்றி புறம்பலை அரித்த புராண போற்றி பரம்பரம் ஜோதி பரனே போற்றி போத்தி போற்றி புழந்த பெருமான் போத்தி போற்றி புராண காரண போத்தி போத்தி தய தய போத்தி போத்தி போத்தி தய தய போத்தி லா லா ரே நர ஹரி கண்ணாடுதே சிவனே போத்தி வர் பூங்கிறைவா போற்றே எல்லாருடைய சிவனே போற்றே என்ன தவறு பூங்கிறவா போற்றி நம பார்வத்தியே வையே ஒரு நாற்பது வருஷத்துக்கு போட்டி திருபகவல் என்ற தலைப்பிலே சுவாமி ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு வரி பாடியிருக்க வண்டி வண்டியா பாடல்கள் இல்லையா ஆமாம் இப்படியே போட்டி திருபவல் என்ற முறையிலே சுவாமிகள் அபூர்வமான தெய்வீகமான ஒரு அகவலை அவர் பாடி வைத்திருக்கிறார் அவருடைய திருநட்சத்திரம் என்று அதனை படிக்கவும் பாடவும் சிந்திக்கவும் ஒரு வாய்ப்பு கொடுத்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நான் வணக்கம் செலுத்தி கொள்ளுகிறேன் நான் ஒரு தடவை காசைக்கு போனேன் அப்பெல்லாம் காசைக்கு நேர் வண்டி கிடையாது கல்கட்டாவில் இறங்கி போனோம் கல்கட்டாவில் போய் இறங்கினேன் அந்த வண்டி போயிடுத்து ஒரு பத்து மணி கழிச்சு மறுபடி வண்டி இருந்தாங்க சரி ஊரை சுற்றி வரலாம்னு அப்படி போனேன் அங்கே ஒரு ஊரில் அங்கே ஒரு வீட்டில் பஜனை சத்தம் கேட்டுக்கு ஏன் புத்தி என்ன விடுமா அந்த வீட்டுக்குள்ள போனேன் ஒரு பெரிய ஹால் இந்த பெரிய ஹாலில் ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்துருக்கிறான் அந்த கடைசியில் ஒரு ஹனுமான் படம் இருக்கு ஒரு குத்துவிளக்கு எரிகிறது அந்த படத்துக்கு மாலை போட்டிருக்கேன் இந்த பெண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்காங்க கண்ணை மூடிக்கிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கிறான் நான் ஒருத்தந்தான் அப்படி போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன யாரும் வாங்கணும் கூப்பிடல போங்கணும் சொல்லலை அவங்க எப்படி பஜனை பண்ணாங்க தெரியுமா சொல்றேன் பாருங்க ஸ்ரீஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் ஜெயஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் இதான் எல்லாம் கண்ண முடித்து சொல்லுறாங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கோம் நின்று பார்த்துட்டு நான் வெளியே வந்தேன் அதுதான் அமைதி அல்லவா ஆம் அந்த மாதிரி தான் நம்ம நாடு இருந்திருக்கணும் ஒரு காலத்துல இடைக்காலத்துல தான் இது கோளாறு பல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இது கடவுளே திருத்துவானாக என்று விட்டுவிடுவோம் நாம நான் அனுதினமும் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற ஆண்டவனை நான் வேண்டுகிறேன் ஏழாவது நூற்றாண்டிலே திருஞான தகப்பனார் வேண்டினார் சமுதாயம் நிலைக்க வேண்டாமா திருநீர் நிலைக்க வேண்டாமா ருத்ராட்சம் நிலைக்க வேண்டாமா பஞ்சாத்திரம் இருக்க வேண்டாமா திருக்கோயில்கள் இருக்க வேண்டாமா தான் திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் நிகழ்ந்தது அதே மாதிரி திருத்தோணிபுரத்தை நான் நினைக்கும் போது இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆமா என்னைக்கு விடுவு காலம் அவனுக்கு என்னைக்கு விருப்பமோ அன்னைக்கு நடக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுருவோம் அப்படி போட்டி திரு அகவல் இன்று நாம் ஓதினோம் என்று எண்ணிக்கொள்வோம் அடுத்தது திருச்சதகம் என்று ஒரு பகுதி பாடி வைக்கிறார் சுவாமி அருமையான பாடல்கள் அருமையான பாடல் நான் சொன்னால் போறாது இல்லையா திருவாசகம் நம்ம மத நூல் வெளிநாட்டான் முதற்கொண்டு ஜீவி போப் முதற்கொண்டு இத ஜிவி போங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து லண்டனில் கொண்டே அதை பதிப்பிச்சு இங்கே கொண்டாந்து கொடுத்தான் இப்ப கூட பாருங்க திருவாசகம்னா யாரோ ஒரு சினிமா காரம் பண்ணாதான் அதான் திருவாசகம்னு வந்துடுத்து நான் பூரா பாடி வச்சிருக்கிறேன் அதை பற்றி கேள்வியே கிடையாது யாரோ ஒரு பத்து பாட்டு பாடியிருக்கிறாரு அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்து போச்சு பணம் சேர்ந்ததை பற்றி நான் வருத்தப்படலை இல்லையா ஆம் இல்லையா ஆம் இந்த திருச்சதகம் என்ற வருகிற ஒரு சில பாடல்களை நாம் எண்ணி பார்ப்போம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தடைய வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொ தவிர்ந்து உன்னை போற்றி தயசய போற்றி என்னும் கைதான் நகழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே என்னை கண்டு கொள்ளே என்னை கண்டு கொள்ளே உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்திலே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகத்தீர் மணிக்குன்றே இடையராண்பூனக்கு என் ஊடகத்தில் நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை குத்தாத்துவானாகின்றாயே சொல்லி வாட்டுவனே என் சொல்லி வாட்டுவனே வான் கலந்த மாணிக்க வாசக படித்து பார்த்தார் வள்ள பெருமாள் திருவாசகத்தை தான் உயிர் நூலா கொண்டார் வான் கலந்த மாணிக்க வாசகா வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நான் ஒரு தடவை பாடுங்க கலந்த விட்டுட்டேன் வேணும்னு தான் முத்தையா செட்டியா இருந்த உட்கார்ந்து கலந்து விட்டுட்டே சுவாமிநாதன் அப்படின்னாரு நான் கலந்து பாடலிங்க அதனால விட்டேன் அப்படின்னால் மிகுந்த அன்புடையவர்கள் முத்தையாச்சி அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இரவு பன்னிரண்டு மணிக்கு கேள்விப்பட்டேன் சைதாப்பேட்டையில பாடி இருந்தேன் வீதியில அப்பெல்லாம் வீதி தோறும் பாடுவேன் என்னால நடக்க கூட முடியல எங்க பாட போறேன் இல்லையா கம்பு ஊனிக்கிட்டு நடக்கல ஆமா முத்தியா செட்டியார் இறந்து விட்டாருன்னு சொன்னாங்க அங்கேயே படுத்திருந்தேன் விடிய காலம் நாலு மணிக்கு எழுந்துட்டு நேராக அரண்மனைக்கு போனேன் ஒருத்தரும் இல்லை அந்தாண்டா யாரோ ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தாங்க தலைமாட்டில நின்று என்னுடைய சத்தியத்தை பூர்த்திக்கு அவர் வருவதாக இருந்தது அன்னைக்கு இந்திரா காந்தி வந்துட்டாங்க ஒருத்தர்கிட்ட பட்டு புடவை பட்டு வேட்டி ஒரு தாம்பாடம் பழம் எல்லாம் கொடுத்து விட்டு சாமிநாதனுக்கு இன்னைக்கு சத்யப்த போட்டி நடைபெறுகிறது அங்கே போய் இரு சாமிநாதனிடம் சொல்லு எத்தனை மணியானாலும் வருவேன் இருக்க சொல்லு அவனை பதினோரு மணிக்கு வந்தார் ராத்திரி எல்லாம் முடிந்து விட்டது வந்தார் வந்தேன் அப்படின்னார் ஐயா வாங்க அப்புறம் மறுபடியும் கூட்டத்தை கூட்டி எல்லா மரியாதையும் பண்ணி போனார் மறக்க முடியலையே இல்லையா தலமாத்த நின்று சிவபுராணம் பூரா சொல்லி விழுந்து கும்பிட்டு அதுதான் என்னால் செய்ய முடியும் இல்லையா நான் கலந்து பாடுங்க நருப்பஞ்சாத்தினே செயல் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமலின் பதுவே மற்ற ஒரு பாட்டுல சொல்றாரு நான் திருவாசம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்க ஒரு நாய் படுத்திருந்தது அது தூங்கிட்டு தான் இருந்தது எப்படி அந்த திருவாசகத்தை கேட்டுது காலம் அடக்கிட்டு கண்ணம் முடித்து அப்படியே யோகத்தில் அமர்ந்துட்டான் ஒரு பறவை கேட்டுக்கிட்டு இருந்துதான் ஒரு காக்கா கண்ணம் முடி அப்படியே சொல்றாரு பாட்டமில்லா மாணிக்க வாசகானின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கு இருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டம் உறும் எண்ணில் நான் அடைதலும் எப்பன்றே அப்படின்னு எழுதி வச்சது அவருடைய திருவாசக திருவாசகத்தை படித்து படித்து படித்தே எழுதினதனாலதான் அருப்பாவலியும் உருக்கம் இருக்கிறது அல்லவா ஆமா இந்த உருக்கம் வருவதற்கு காரணம் திருவாசகம் ஆஹ் மனம் நின்பால் தாக்குவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் வேண்டி சூத்து மது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவலே தகர ாய் விடையேட்டு நெஞ்சாய் மேலாக பதைத்து உருகும் நிற்க என்னை ஆண்டாய்க்கு நின்று உச்சி நெஞ்சாய் உருகாதான் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் வாயாதான் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நேற்கே சிந்தனை நின் ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி நம் மலக்கே ஆக்கி வாக்கு உன் உண்மணி வாக்கு ஆக்கி ஐம்புரண்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்தவிச்சை மாதமுகப் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமலை காதலைய மேனி தனி சுடரே இரண்டு மிரித்தனிய நாட்டார்கள் விழித்துருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் கேட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து ையும் பிறவாமல் காத்துமான் செய்தானே என் பெருமான் செய்திட்ட விே ஆடுகின்றை குத்துவுடையான் கடற்கு அன்பு இல்லை என்ப உருகி பாடுகின்றினை படைப்பதும் செய்கிறே பணிகளை பாத மலர் சூடுகின்றதில்லை மலர் சூட்டுகின்றதும் இல்லை துணையிலே பிணரஞ்சே தேடுகின்றதில்லை தெருவதோர் அலரிலை செய்வதொன்று அரிய குத்தினறியாத முயல்வே பத்தினறி அறிவித்து கடவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆழ்ந்த அத்தன் எனக்கு அருதியவாறு ஆள் பெருவார சோவே ஆபெருவார சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சுருநெறிகள் சேரும் வண்ணம் இல்லாத அறியும்ன்னு அருளியவாறு விட கட வேலை பையவே கொடுபோந்து தாழ்வுருவி காத்து வித்துட்டு ஓங்காரத்தின் உட்பொருடை ஐயன் எனக்கு அியவாறுவாரி செம்மை நலம் அறியாதும் திரிவேலி நம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்தான் நம்மையும் ஓ பொருளாக்கி சிதிகை ஏற்றுவிட்ட அம்மை எனக்கு அருடையவர் ஆதருவார் அச்சோ ஆதர்வார் சொல்லி இன்னைக்கு மாணிக்கியவாசருடைய நினைவு நாள் திருவாசகமாக பாட வேண்டும் என்று எண்ணினேன் முடியாத நிலையிலையும் பாட வச்சுட்டான் அவன் பாடுறான் அவன் பாட வைக்கிறான் சொல்லும் போது அவனை குறுக்கணிப்பதற்கு இல்லை என்று சொல்லி அவன் திருவருள் வாழ்க அவன் எவ்வளவு நாளைக்கு என்ன பாடும் சொல்றானோ அத்தனை நாளைக்கு நான் பாடிப்பிடுவேன் இல்லையா ஆமா அவன் பாடு விற்கிறான் என்று சொல்லி இதுவரையிலும் பொறுமையாக இருந்த உங்களுக்கு நான் சில கருத்துக்கள் சொல்லியிருப்பேன் தவறு இருந்தால் விட்டுடுங்கோ நன்மை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம சமுதாயத்தில் சமய ஒழுக்கங்களிலே பலவிதமான கோளாறுகள் அது வேண்டியதில்லை இல்லையா ஆமா அந்த கோளாறுகள் எல்லாம் களையப்பட்டு விட்டால் தூய மனிதனாக தெய்வீக மனிதனாக ஒளிபற்ற மனிதனாக நாம் வாழ வகை உண்டு அந்த நெறியை அவன் கொடுப்பானாக என்று வேண்டி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுவேன் என்றும் தமிழ்ச்சங்கத்திற்கு நான் மைப்பட்டவன் ம் நம சிவாயிவாய நமோம் ஓம் நம சிவாயம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோம் ஓம் நம சிவாயிவாயம் நம சிவாய சிவாய நமவோம் நம பார்வீவத